அவ சின் பரிச்சின்னன்னு சில புத்தகத்தில் இருக்கும் ரெண்டும் ஒன்று தான் அவ சின்னிவா ஜன்னாசே சதி கேவலா மோா பயேம்சுமா அவச்சி இவ்வா தன்நே சி கேவல சுமானிவ மேகாபாயம் சு அது அவ ஆத்மான போட்டுும் ரெண்டது லை ஆத்மா இருக்கு அஜானாத் அவ சின்ன இவ ஆத்மா பிரகாசத்தை இந்த நான் என்பது ஒரு குறுகியதாக தோன்றுவதற்கு காரணம் அறியாமை இப்போ நான் உங்களை பார்க்குற போது நீங்களாம் என்ன நீங்களும் நீங்களும் லிமிட்டட் நானும் லிமிட்டட் லிமிட்டட்னால் என்ன வரையறைக்கு உட்பட்டவன் அர்த்தம் லிமிட்டட்னு அர்த்தம் நான் வந்து ஒரு இடத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கேன் ஒரு வடிவத்தினால் வரையறுக்கப்பட்டிருக்கேன் இல்லையா நான் நீங்களும் உங்களையும் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லோருமே ஒரு ஒருத்தரையும் எப்படி புரிஞ்சுக்கணும் நாம் எல்லோரும் வரையறைக்குட்பட்டவர்களாக நம்மை கருதி கொண்டிருக்கிறோம் அறியாமையினால் நாம் நம்மை எல்லாம் வரையறைக்குட்பட்டவர்களாக கருதி கொண்டு இருக்கிறோம் ஐ ஆம் ஸோ லிமிட்டட் அப்படின்னு நான் ரொம்ப லிமிட்டடாக இருக்கேன் லிமிட்டட் என்ன எடுத்தோம் ஸ்பேஸ்வைஸ் லிமிட்டெட் என்ன டைம்வைஸ் லிமிட்டெட் நான் வந்து இந்த இடத்துல இருந்தேன்னா பக்கத்தில் இந்த இந்த இடத்துல உட்காந்துருந்தேன்னா டூ பை டூ இந்த இடத்த நான் ஆக்குபை பண்ணியிருக்கேன் இன்னும் மேலே கூட ஆக்குபை பண்ண முடியாது கீழே ஆக்குபை பண்ண முடியாது என்னோடய உடம்பு லிமிட்டட் அப்புறம் இந்த உடம்புக்கு ஒரு காலம் இருக்குது நான் கொஞ்சம் காலம்தான் இருப்பேன் நான் ஒரு இடத்துல இருக்கேன் நான் கொஞ்ச காலம்தான் இருப்பேன் ஃபிசிக்கலி லிமிட்டட் அப்புறம் என்னதுன்னா இமோஷனலி எனக்கு எல்லா குணமுமாக இருக்குது எல்லா எந்த குணமும் இல்லை மனம்ங்கிற கோணத்தில் பார்த்தாலும் நான் வரையறைக்கு உட்பட்ட அது மனசில் தானே இந்த எண்ணமே இருக்குது அறிவில் நான் வரையறைக்கு உட்பட்டவன்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 அறியாமை மாமாயை இது புரிஞ்சதுன்னா நமக்கு எவ்வளவோ ரிலி ரிலீஃபு கிடைக்கும் புரிய மாட்டேங்கிறது நிறைய பேர் இருக்குது அதனால தான் சனி தேசன்னு சொல்லி போகலாம் அஜானாக்கு அவச்சின்னகா இவை நான் அறியாமையினால் என்னை வரையறைக்குட்பட்டவனாக குறைபாடு உடையவனாக எவ்வளவு கோட்டீஸ்வரனானாலும் எனக்கு இன்னும் குறைவு போகலையே பொருளாதார ரீதியாக நான் எவ்வளவு பெரியவனானாலும் எனக்கு குறைவுங்கிறது போகலை எனக்கு நான் எனக்கு இல்லை ஞான் வச்சு பாடத்துக்காக சொல்லிடுங்க பொருவாக ஒரு மனிதனுக்கு வந்து எவ்வளோ போகிற போறல எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவ உறங்குவதுமாக முடியும் மற்றதெல்லாம் நீங்களே எனது வீட்டு பாடம் ஹோம் ஒர்க் நான் இது கிஸ் இது எந்த பாட்டில் வருகிறது அப்படின்னா உடனே நீங்கள் சொல்லிவிடுவீங்க தாய்மார பாட்டு படித்தவங்க சொல்லிவிடுவாங்க ஆசைக்கு அகிலமெல்லாம் கட்டி ஆளிடனும் கடல் மீதிலே நினைவர் அழகே சந்நிகராக அம்பன் மிக வைத்த பேரும் ரெண்டாயிரத்தி பதினால திரும்பவும் எலெக்ஷன் எப்போ வரப்போறது தெரில வர்றபோது திரும்பவும் பதவிக்கு வரணும் திரும்பவும் அனுபவிக்கணும் எங்கள் வீட்டில் யார் பேரில் குண்டு போட்டாலும் பரவாயில்லை நாங்கள் வரணும் திரும்பவும் ஆசை எல்லோரும் வரணும் ஆக போகிறோம் அது இங்கேயோ கொண்டு இழுத்துட்டு விட்டுடுவது ஆகையில் அக்ஞானாத் அக்ஞானாத்னா என்ன அர்த்தம் அறியாமையினால் அவ சின்ன இவை நான் ஏதோ லிமிட்டடாக நான் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் என்னென்னா தன்னாஷே தன்னாஷேன்னா என்ன அர்த்தம் தன்னாஷே சன்னியாசி சன்னாசிலாம் இல்லை தன்னாஷேன்னு சொன்னால் அந்த அறியாமை நீங்கி விட்டால்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 நோக்க நோக்க களியாட் ஆக தன் நாஷே சதி அறியாமை நீங்கிவிட்டால் கேவலா பவேத் கேவலேவலர்த்தம் கேவலமாக போவே கேவலமா போவே என்னென்ன அர்த்தம் நீ ஒர்த்தன் அத்வைத்தம் அர்த்தம் அத்வைத்தம்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 குடத்துக்குள்ள கட்டாகாசம் ஹடத்தால் வரையறுக்கப்பட்டது போல மடாகாசம் மடத்தின் மடாகாசம்னா கட்டடம் பெரிய கட்டடத்தினால மடாகாசம் வரையறுக்கப்பட்டது போல தோன்றுகிறது ஆனால் உண்மையில் ஆகாசத்தை வரையறுக்க முடியுமா எதா சர்வகம் சௌக்மியாத் ஆகாஷம் நோபலிப்பே சர்வத் அவஸிதோ தேகே ததாத்மான நோபலிப்பதே பகவத்கீதை 13 அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசியில் ரெண்டு மூணு ஸ்லோகத்தில் இருக்குது ஆகாச திருஷ்டாந்தம் ஆத்மாவுக்கு க்ஷேத்திரனுக்கு பகவான் சொல்கிறார் ரெண்டாவது சரி தன்னாசே சதி கேவலா கேவலா பவேத் அப்புறம் வந்து அத்வைத்தம் எதையும் சார்ந்திராத என்னை உணர்வேன் நான் இப்போ என்னத்தை இல்லாமோ டிப்பெண்ட் பண்ணியிருக்கேன் அகம் பரிபூர்ண ஸ்வதந்திரா நிராஸ்ரய கேவலா அத்வைத்தா பூர்ணகா அசங்கா இத்தனை லக்ஷணம் புரியணும் சரி சுவாமி இது எப்போ விளங்கும் அது எதனால் விளக்கப்படும் அப்படின்னா அதுதான்ப்பா எல்லாத்தையும் விளக்குறது அதை எப்படி விளக்க முடியும் அது தான் எல்லாவற்றையும் விளக்கு நான் தான் எல்லாவற்றையும் விளக்குகிறேனே தவிர எதுவும் என்னை விளக்கவில்லை இறைவனும் கூட என்னை விளக்கவில்லை நான் வந்து இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த வெளிச்சம் இந்த பொருள்களை விளக்குகிறது வெளிச்சம் இருந்தாலும் என் கண்ணு இல்லைன்னா பொருள் தெரியும் கண்கள் கண்களும் வெளிச்சமும் இணைந்து பொருள்களையும் எல்லாவற்றையும் விளக்குகிறது கண்களை விளக்குவது மனம் மனதை விளக்குவது எதுனா உணர்வு மனதை விளக்குவது உணர்வு உணர்வை விளக்குவது எதுன்னு கேட்கப்படாது உணர்வு தானே தன்னை விளக்கி கொண்டு மற்றவைகளையும் விளக்குகிறது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 காசத்தை என்ன என்ன அர்த்தம் தானே பிரகாசமாக இருக்கிறது அதுக்கு எதுவும் பிரகாசம் கொடுக்கு எதனாலையும் அது பிரகாசப்பட வேண்டியதில்லை பிரகாஷாத்மிகா சக்தியா பிரகாஷாநாம் பிரகாசக பிரகாசயோ விஸ்வம் சோயம் ஆத்மா பிரகாசத்தாம் மாநோல்லாசம் தட்சிணாமூர்த்திஸ்தோற்றத்துக்குள்ள ஸ்லோகங்களில் இருக்கு சுரேஸ்வராச்சாரியாருடைய ஸ்லோகம் அது இது எதுக்கு தெரியுமோ நானாட்சிதிரோதரஸ்தீப பிரபாபாஸ்வரம் ஜானம் எஸ் துச்சுராதினாபகிஸ்பந்தே ஜாமீதி தமேவாந்தம் அனுபாத்ேதமஸ்தகத்து தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தஜே நமயுதம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தஜே அந்த ஸ்லோகத்தில் இது இருக்கு அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறபோது சுரேஸ்வராஜர் பிரகாஷாத்மிகையா சக்தியா பிரகாஷானாம் பிரகாசகா அதாவது அதுவே ஸ்வயம் பிரகாஷம் என்னை நானே அறிகிறேன் என்னை எதன் துணை கொண்டு அறிகிறேன்னு கேட்டால் என்ன சொல்கிறது நீ இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறது எனக்கு தெரிகிறது அப்படி நான் சொல்லுவோம் நீ இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறது எனக்கு தெரியுது நான் நீ இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் இருக்கிறது எனக்கு தெரியுது என்னை நான் எல்லாம் அறியும் என்னை ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே கைவல்லே எல்லாம் அறியும் என்னை ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி சுடருக்கு வேறு சுடர் வேறு உண்டோ அதான் ஆத்மா சுயம் பிரகாஷா பிரகாஷாகனா ஏதோ லைட்டெல்லாம் வரும்னு நினச்சிக்காதீங்க லைட்டெல்லாம் கிடையாது நீங்கள் கண்ணை மூடினீங்கன்னா அப்படி ஒரு ஒளி வெள்ளம் வரும்னா அது உங்கள் கற்பனை நல்ல கற்பனை பரவாயில்லை அப்படியாது நிம்மதியாக இருக்கும் ஒளி வெள்ளம்னேன்னா நமக்கு வெளிச்சத்தை பார்த்து பார்த்து பழக்கமா கோட்டி சூரிய பிரகாஷம்னா என்ன பண்ண முடியும் ஏதோ கொஞ்சம் கற்பனை பண்ணிக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கணும் இருளையும் ஒளியையும்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 இப்போ யோசிக்கணும் ஒரு லக்ஷணத்தை சொன்னால் அந்த லட்சணத்தை யோசிக்கணும் அந்த யோசிக்கிறதுனால தான் ஞானம் ஏற்படும் இது சிம்பிள் இது யாருக்கு புரியாது புரியணும் இல்லை இல்லை அப்படிலாம் வந்ததுன்னா அந்த அறிவு நிற்காது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ப்ரா பிரதிபந்தம் பலமாக அர்த்தம் என்ன பண்ண முடியும் ஆ லக்ஷணம் இது லக்ஷண பிரமாணாபியாம் சித்தி இப்போ என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் ஆத்மபோதம் படித்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டால் நான் எங்கும் நீக்க நான் வரையறையற்றவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என் உடம்பு தான் வரையறைக்குட்பட்டது என்னுடைய மனம் வரையறைக்குட்பட்டது என்னுடைய புத்தி வரையறைக்குட்பட்டது வரையறைக்குட்பட்டவைகள் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கின்றன நான் வரையறைகளுக்கு உட்படாதவன் என்று நான் ஆத்மபோதம் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் நீயா படித்து தெரிஞ்சிடியா அப்படின்னு இல்லை எல்லாம் எப்படி சொல்லித்தரணுமோ அப்படி சொல்லித்தர தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போய் படித்து தெரிஞ்சின்றேன் அவர் தானாக படித்தாரா இல்லை அவரும் ஏற்கனவே இது மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் நல்லா படித்தவர்கிட்ட போய் படித்து தெரிஞ்சுட்டார் அவர் யார் படித்தா அவர் அவர் அவர் எப்படி அவர் படித்தாரான் கடைசியில் எங்கே போய் சேரும் இது நான் என்ன தானாவாக பிறந்தேன் எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி அவங்களும் தானாவாக பிறந்தாங்க அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா அப்படி போகிற மாதிரி நான் நேரடியாகவா நான் நானாவேவா புரிஞ்சுட்டேன் நான் ஒருத்தர்கிட்ட போய் படித்து தெரிஞ்சின்னு இருக்கேன் ஓஹோ இதெல்லாம் படித்து வராது சுவாமி எல்லாம் படித்தா எல்லாம் சரி வராது ஏன் வராது அது படிக்கிற சமாச்சாரம் இல்லை அது எப்படி சொல்கிறீங்க அதில் சொல்லி புரிய வைக்க முடியாது இல்லை கொஞ்சம் அதை விளக்கமாக அதெல்லாம் விளக்கி சொல்கிற விஷயம் இல்லை இல்லை எனக்கு புரியலை அது புரியாது இதுதான் சென்டிமெண்டல் ப்ராப்ளம்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 அதுக்கு பேர் போதி மரம்னு போதினாலே என்ன அர்த்தம் போதம் போதம் உண்டாக்கின மரம் போதி மரம் போதிவம் போதின்னா மரத்துக்கு தான் பேருது அரச மரத்தடியில் ஞானம் வந்து ஏன்னால் மரங்கள்லேயே சிறந்த மரம் அரசமரம்னு கீதையில் கிருஷ்ணர் வேறு சொல்கிறார் ஆனால் நீங்கள் வேணால் இனிமேல் ஆத்மபோதத்தை விட்டுவிட்டு அரச மரத்தடியில் போய் உட்காந்து ஆத்மபோதம் படிக்கிறதை விட்டுட்டு அரச மரத்தடியில் போய் உக்காந்துண்டு ட்ரை பண்ணும் அப்பப்போ பசிக்கும் அப்போ பசிச்சுதுன்னா வந்து சாப்பிட்டு விட்டு பழையபடியும் போய் தூங்கப்படாது தூங்காமல் அரச மரத்தடியிலே உட்காந்து ஞானத்துக்கு ட்ரை பண்ணுங்கோ நமக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படி வந்தால் வந்துட்டு போகிறது அப்போவும் வந்ததுன்னா அந்த ஞானம் என்னங்கிறத சொல்லணும் இல்லை அப்போ ஞானம் அப்படின்னா எல்லாருமே போதி மரத்துக்கு போனோம் அவர் அவரே வந்து சொல்லிகிட்டு இருக்கார் புத்தர் அவருக்கு ஞானம் வந்து அவரோட பேசாமல் இருக்க வேண்டியதானே அவர் சொன்ன ஞானத்தை கேட்குறாங்க நிறைய பேர் கேட்டுட்டு அவர் சொல்கிறது கரெக்டு அப்படிங்கிறான் சரி ஆத்மா ஸ்வயம் பிரகாஷத்து எதுக்கு சொல்கிறேன் படித்து தெரிஞ்சுக்கணும் சுவாமி படிக்கிறது ரொம்ப அவசியமானுன்னா படித்த பிறகு முடிவு எடுத்துக்கலாமே படிக்கணுமா வேண்டாமான்னு இல்லையா படிச்சுட்டு முடிவு எடுக்கிறது நல்லதா படிக்காமையே படிக்க வேண்டான்னு முடிவெடுக்கிறது நல்லதா படிச்சுட்டு படிக்க எடுக்க படிக்க வேண்டாம்னு முடிவெடுக்கிறது நல்லதா எது நல்லது நீங்களே உங்களுக்கே தெரியும் ஆகையினால அவ சின்ன யவாஜ்ஞானா தன்னாஷே சதி கேவலகா ஸ்வயம் பிரகாசத்தே ஹியாத்மா ஒரு உதாரணம் சொல்கிறார் மேகாபாயே அம்சுமான் இவ இது திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் ஆத்மபோதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே எக்ஸாம்பிள் தான் மேகாபாயே அம்சுமான் இவ இப்போது சூரியன் வ மேகம் வந்து சூரியனை மறைச்சிருக்கு மேகம் சூரியனை மறைச்சிருக்கு மேக நீங்கின உடனே சூரியன் தெரியுது மேகம் நீங்கின உடனே சூரியன் தெரியுறது அது மாதிரி அறியாமல் நீங்கின உடனே அறிவு தானே பிரகாசிக்கிறது ஸ்வயம்பிரகாசத்துக்கு உதாரணம் அறிவு தானே விளங்குகிறது சூரியன் தன்னைத்தானே விளக்கிக் கொள்கிறார் ஆஹா மேகம் இஸ் ஈக்குவல் டு அறியாமை சூரியன் இஸ் ஈக்குவல் டு ஸ்வயம் பிரகாஷம் சூரியன் இஸ் ஈக்குவல் சூரியன் எப்படி பிரகாஷ் சூரியனை ஏதாவது சூரியனுக்கு ஒளி தருவது எது சூரியனுக்கு ஒளி தருவது எதுன்னு கேட்டிங்கன்னா சூரியன் வியவகாரத்தில் சூரியனுக்கு ஒளி தருவது எதுவும் இல்லை சூரியன் தானே ஒளி வடிவமாக இருக்கிறான் சூரியன் ஒளி வடிவமாக இருப்பதால் சூரியனு சூரியன்தான் மற்றவைகளுக்கு ஒளி தருகிறானே தவிர சூரியன் தானே ஒளியாக ஒளி வடிவமாக இருக்கிறான் அதை போல அதை போல ஆனால் சூரியன் ஜடம் சூரியன் ஜடம் வரையறைக்கு உட்பட்டவன் ஒரு டிஸ்குது இங்கிருந்து பார்த்தா தெரிகிறது நமக்கு அது பரிச்சின்னம் வரையறைக்கு உட்பட்டது ஆனால் அதோடைய லக்ஷணம் ஸ்வய்பிரகாசம் எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக ரொம்ப தி விசேஷமாக சொல்லணும்னா சூரியனை ஒளிர்விப்பவன் நான் நான்னால் என்ன இந்த வரையறைக்கு உட்பட்ட நான் இல்லை உணர்வாகிய நான் வாழ் இதுக்கு தான் சாமியாராக போயிருக்கோம் நாங்கள்லாம் ஆகையினால நீங்கள் அதெல்லாம் மேகாபாயே அம்சுமான் இவன் அம்சுமான்னா சூரியன் சூரியனுக்கு ஒரு பேர் அம்சுமான் அப்படின்னு பேர் இவன்னா போலன்னு அர்த்தம் மே அபாயேன்னு சொன்னால் நீக்கினால் மேகாபாயன்னா மேகம் நீங்கிய பிறகு சொல்லப்போனால் மேகத்தை பிரகாசப்படுத்துறது யார் மேகத்தை பிரகாசப்படுத்துறது யார் சூரியன் ஆனால் சூரியனிடத்துலேருந்து இப்போ அவ்வளோ பெரிய சூரியனை இத்தினோண்டு மேகம் மறைக்க முடியுமா நம்ம கண்ணை மறைக்கிறது அவ்வளோதான் இன்னொரு இடத்துல சூரியன் தெரியறது இங்கே நம்ம கண்ணுக்கு மேகம் சூரியனை மறைச்சிருக்கிற மாதிரி மேகம் சூரியனை மறைத்திருக்கிறதா மேகம் நம் கண்ணுக்கு சூரியனை தெரிய விடாமல் மறைத்திருக்கிறதா அப்படின்னு பண்ண சூரியனை போய் மேகத்தால் மறைக்க முடியுமா நீங்கள் விசாரம் பண்ணினா தெரியும் அக்ானம் ஆத்மாவை மறைக்க முடியாது அஜ்ஞானம் மறைத்திருப்பது போல தெரிகிறது விசாரம் செய்தால் அக்ஞானமே ஆத்மாவால் பிரகாசப்படுத்தப்படுகிறது என்பது தெரியும் அறிவையும் அறியாமையையும் நான் அறிகிறேன் என்னை அறிய படிக்கிற வரைக்கும் தான் தெரியல படித்து புரிஞ்ச பிறகு தெரிகிறது அறியாமையையும் அறிகின்ற அறிவாக நான் இருக்கிறேன் ஸ்வயம் பிரகாசத்தே ஹியாத்மா மேகாபாயே அம்சுமான் Aha... ஆக இதிலேருந்து ஒரு லட்சணம் தெரிஞ்சுட்டுருக்கோம் இந்த ஸ்லோகத்துலேருந்து இந்த லக்ஷணத்தை நாம் படித்தோம் இதை நாம் திரும்ப திரும்ப யோசிக்கணும் அடுத்த க்ளாஸ் வரைக்கும் அகம் அபரிச்சின்னா அஸ்மி ஈஸ் ஈக்வல் டு அகம் பூர்ணா அஸ்மி அப்புறம் அடுத்தது அஹம் ஸ்வயம் பிரகாஷா அஸ்மி நான்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 விள விளக்கினால் விளக்கப்படுபவைகளால் விளக்கு விளக்கப்பட முடியாது இதனால் இப்போ இது புஸ்தகம் விளங்குறது விளக்குனால் புஸ்தகம் விளங்குறது புஸ்தகம் விளக்க விளக்குமா விளக்கு புஸ்தகத்தை விளக்குமானு கேட்டால் விளக்கு தான் புஸ்தகத்தை விளக்கும் புத்தகம் விளக்க விளக்காது அது மாதிரி மனதை நான் விளக்குகிறேன் மனம் என்னை விளக்காது அதனால தான் மனசுக்கு நான் அப்பாற்பட்டவன் அர்த்தம் ஆக இந்த லக்ஷணத்தை மனசில் வாங்கிக்கோங்கோ அகம் ஸ்வயம் பிரகாஷா என்ன யாரும் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் பூரணமான ஸ்வயம் பிரகாஷமானவன் இதுக்கெல்லாம் நிறைய திரும்ப திரும்ப இதே விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் ஆதிசங்கரர் ஆத்மாவை பற்றிய அறிவை இந்த கிரந்தத்தின் மூலம் உபதேசம் செய்திருக்கிறார் முதல் ஸ்லோகம் ஆத்ம ஜானத்தை பெறுவதற்கான தகுதியை சொல்லியிருக்கிறது இந்த ஆத்ம ஜியானங்கிறது ரெண்டு விதம் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் ஒன்று நம்மை ஜீவாத்மா என்று புரிந்து கொள்ளுகிற ஒரு ஒரு முக்கியமான ஜானம் நான் ஜீவாத்மா இல்லை பரமாத்மா என்று தெரிந்து கொள்வது இரண்டாவதான ஞானம் இங்கே இந்த புஸ்தகத்தில் ஜீவாத்மாவாகிய நான் உண்மையில் பரமாத்மா என்று தெரிந்து கொள்வது இந்த புஸ்தகத்தில் முக்கியமாக உபதேசிக்கப்பட்டிருக்கிற விஷயம் ஆகவே ஏற்கனவே ஒருவனுக்கு தேகாத்ம புத்தி இல்லாமல் ஜீவாத்ம புத்தி இருந்திருக்கணும் ஆ ஆத்ம புத்திங்கிறது ரெண்டாக பிரித்துக்கிறோம் அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தில் மாத்திரம் அப்படி மற்ற சித்தாந்தங்கள் அப்படி கிடையாது என்றைக்குமே ஜீவாத்ம புத்தி மாத்திரம்தான் இது பெரிய வித்தியாசம் அத்வைத்த வேதாந்த சித்தாந்தத்துக்கும் மற்ற சித்தாந்தங்களுக்கும் உள்ள மாபெரும் வேறுபாடு இந்த வேறுபாடு அதாவது குழந்தையாக இருக்கிற போதே நமக்கு பிரம்மச்சாரியாக பிரம்மச்சாரின்னா சின்ன வயசு நாலு அஞ்சு வயசில் ஓரளவுக்கு விவரம் தெரிகிறபோதே குழந்தைக்கு நீ வந்து உடம்பு இல்லை உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர்னு சொல்லி கொடுத்து தான் ஆகணும் நம்ம கல்ச்சர் அப்படி நம்ம அதை விட்டுட்டோம் விட்டுட்டோம் என்ன காரணமோ எங்கேயோ செதறி போயிடுச்சு முதல் பாடமே நீ உடம்பு இல்லை நீ உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஜீவன்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 பொறுப்பு நமக்கு இருக்குங்கிறது சாஸ்திரத்தை படிக்கும்போது தெளிவாக தெரிகிற விஷயமாக இருக்குது முதல் பாடமாக இருக்குது அதை வச்சு தான் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்க முடியும் நீ வந்து தற்க தற்காலிகமாக உனக்கு மனித உடம்பு கிடச்சிருக்கு இந்த மனித உடம்பில் தான் நீ வந்து உன்னை ஜீவாத்மாவாகிய உன்னை பரமாத்மாவாக புரிஞ்சிக்க முடியும் உன்னை ஜீவாத்மா என்றும் ஜீவாத்மா அல்ல பரமாத்மா என்றும் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மனித உடம்பில் மாத்திரம்தான் முடியும் மற்ற உடம்பில் உனக்கு இந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு உடம்பினுள் உயிரினை பார்த்து உபதேசம் ஓதுவாரே கைவல்ல நவநீதம் இந்த புஸ்தகத்தை படிக்கிற போது ஆத்மபோதம்னா ஆத்ம அர்த்தம் ஆத்ம ஜியானம்னால் என்ன ஆத்ம ஜானம் இந்த புஸ்தகத்தில் படிக்க போகிறம்னா இது வேதாந்த புஸ்தகமாக இருக்கிறதுனால நான் ஜீவாத்மா இல்லை பரமாத்மான்னு புரிஞ்சுக்கிறது ஆனால் நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது எத்தனையோ ஜனங்களுக்கு நான் தேகாத்மாங்கிற எண்ணந்தான் இருக்கே தவிர ஜீவாத்மாங்கிற எண்ணமே வரலை அப்புறம் எங்கே பாடம் நடத்துகிறது நீ பரமாத்மான்னு ஆனாலும் நம்ம இதை படிக்கிறதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டதுனால தீர்மானம் பண்ணிட்டதுனால இதை படிக்கிறோம் ஆனால் அதை வந்து சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அதனால் நான் முதல்லையே அதை சொல்லிவிடுறேன் ஆத்ம ஜியானத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் யாருக்கு ஜீவாத்ம புத்தி இருந்து தப்பவங்கள் தபஸெல்லாம் பண்ணினவனுக்கு தான் ஆஹா விவேகம் வைராக்கியம் சமாதிஷட்க சம்பத்தி முமுக்ஷத்துவம் இதெல்லாம் சம்பாதித்தவனுக்கு ஜீவாத்மாவை பரமாத்மாவாக புரிஞ்சுக்கிறதுக்கான தகுதி ஏற்படுறதுனால அவனுக்கு நான் ஆத் பரமாத்மாங்கிற ஞானத்தை சொல்லி கொடுக்கறத்துக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன் அப்புறம் மோட்சத்துக்கு சாதனம் என்னென்னா நான் ஜீவாத்மா இல்லை பரமாத்மான்னு தன்னை புரிஞ்சிக்கிறது தான் மோக்ஷத்துக்கு சாதனம் என்பது அத்வைத வேதாந்தத்தின் ஆணித்தரமான கொள்கை அறுதியிட்ட உறுதி கொள்கையா என்னத்தை சொல்வீங்களோ உறுதியானது ஆக இந்த ரெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து என்ன தெரிந்து கொண்டோம்னா மோட்சத்துக்கு சாதனம்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 சடங்குகளோ வழிபாடுகளோ பூஜைகளோ நான் பரமாத்மா என்று தெரிந்து கொள்ளாத தன்மையை நீக்கக்கூடிய சக்தி அதற்கு இல்லை அதற்கு கிடையாது எதுக்கு கிடையாது பூஜைகளோ ஜபங்களோ யாகங்களோ தானங்களோ என்ன ரிச்சுவல் ஆல் ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் வேணும் வேண்டான்னு நம்ம சொல்லலை ஆனால் அதுக்கு லிமிடேஷன் இருக்குது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 அண்டு ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் எந்த ஆக்டிவிட்டியும் என்னது பண்ணும் என்ன அஜானத்தை இக்னரன்ஸை ரிமூவ் பண்ணால் அதுக்கு முடியாது என்ன இக்னரன்ஸை அகம் பிரம்மாஸ்மிங்கிற இக்னரன்ஸ் அகம் நான் பிரம்மன்கிறது தெரியல நான் பூர்ணமானவன்னு தெரியாத இருக்கிறத நீக்கிற சக்தி அதுக்கு இல்லை ஞானத்துக்கு தான் இருக்குது அதை பார்த்துட்டோம் அதுக்கு உதாரணத்தையும் பார்த்தோம் எப்படி ஒளி தான் இருட்டை போக்க முடியுமோ அப்படி ஞானந்தான் அஜானத்தை போக்கும் அது மூணாவது ஸ்லோகத்தோட கருத்து சரி அந்த ஜானம் எப்படி வரும் எப்படி டெவலப்மெண்ட் பாருங்க ஆத்ம ஜியானத்தை உபதேசம் பண்ணுறேன் ஞானத்தினால தான் மோக்ஷம்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 நான் பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கிற அதே நேரத்தில் எல்லாரையும் நான் பரமாத்மானு தெரிஞ்சுக்கிறேன் அது ரொம்ப முக்கியம் என்ன நான் பரமாத்மானு தெரிஞ்சின்ற பிறகு உங்களை அல்பாத்மானு தெரிஞ்சிக்க மாட்டேன் என்ன பூர்ணாத்மானு தெரிஞ்சுக்கிற போது உங்களுக்கு புரியிறதோ இல்லையோ என்னுடைய அறிவின் கோணத்தில் நீங்கள் மு உங்களுடைய உடலில் குறைபாடு இருக்கலாம் குறை நிறை இருக்கலாம்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 எப்படி இருப்பார்னா அவர் மொட்டை அடிச்சிருப்பார் அவர் காவி போட்டிருப்பார் அவர் வந்து கீழே உட்கார்ந்துருப்பார் சேரில் உட்கார்ந்துருக்க மாட்டார் உங்கள் கண்ணுக்கெல்லாம் அவர் தெரிகிற மாதிரி உட்கார்ல அவர் வந்து எனக்கு வலதுகை பக்கம் உட்கார்ந்துருக்கிறார் கீழே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் அவருக்கு பின்னால் அவர் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு உடனே அங்கே உட்காந்துருக்கார்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 திருநாவுக்கரசு தம்பிரானை பற்றின ஞானம் உங்களுக்கு எப்படி வந்தது திருநாவுக்கரசு தம்பிரானை பற்றி நான் விளக்கி சொன்னதுனால திருநாவுக்கரசு தம்பிரானை பற்றின ஞானம் வந்தது நான் உங்கள்ட்ட எல்லோரும் சொல்கிறேன் இந்த கூட்டத்தில் திருநாவுக்கரசு தம்பிரான்னு ஒருத்தர் இருக்கிறார் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்களாம் ஓம் நமசிவாயை சொல்லுங்க போய் தட்சிணாமூர்த்தியை ஒரு நாலு தினம் சுற்றிட்டு வாங்கோ அப்படி சொன்னால் தெரியுமா சரியா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 அது ரொம்ப முக்கியம் இப்போவே தெரிஞ்சு போச்சு நான் சொன்ன நீங்கள் சொன்னீங்க பின்னால் ஒரு காலத்தில் தெரியும்னு நினைக்கிறோம் அப்படி சொல்ல முடியாது சொன்னபோதே தெரிஞ்சு போயிடுச்சு அது மாதிரி இப்போ நான் வந்து பரமாத்மாவை பற்றின லக்ஷணங்களை சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்போவே புரியும் என்ன புரியும் நான் பரமாத்மா அப்படின்னு புரியும் புரியணும் புரியலைன்னா என்ன ஆகும்னா அது வந்து புரியலைன்னா என்ன பண்ணுறோம் திரும்ப திரும்ப படிக்கணும் வேறு என்ன பண்ணுறது கண்ணில் வந்து பார்வை சரியாக இல்லைன்னா என்ன பண்ண முடியும் கண்ணில் வந்து திரும்ப திரும்ப வந்து இந்த கண்ணாடி இப்போ தெரியுதா இப்போ தெரியுதா இப்போ தெரியுதானா நீங்கள் தெரியுதுன்னு சொல்கிற வரைக்கும் அவன் விட போகிறதில்ல அப்புறம்தான் அவன் பவரை கண்டுபிடிக்கணும்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 அறியாமை நீங்கும் பொழுது அது தானே தெரிகிறது இன்னும் சொல்ல போனால் என்னென்னா அறியாமையையும் விளக்கி கொண்டிருப்பதாக அது இருக்கிறது அறியாமையையும் விளக்கி கொண்டிருப்பதாக அது இருக்கிறது என்ன எப்படி அது இப்போது நம்ம என்ன சொல்கிறோம் சுவாமி என்னுடைய அறிவை நான் அறிகிறேன் என்னுடைய அறிவை நான் அறிகிறேன் என்னுடைய அறியாமையையும் நான் அறிகிறேனா இல்லையா சந்தேகம் இருக்கோ என்னுடைய அறியாமையையும் நான் அறிகிறேன் அறியாமையை அறிகின்ற ஒருவன் இருக்கிறானா இல்லையா அறியா இப்போ உதாரணம் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் விழிப்பிலும் கனவிலும் எல்லாவற்றையும் நான் அறிகிறேன் வச்சுப்போம் இங்கேயே ஒழுங்காக தெரியாது அது சமாச்சாரம் வேறு விழிப்பிலும் கனவிலும் நான் எல்லாவற்றையும் அறிகிறேன்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 அறிவாகவே இருக்கிறேன் அவ்வளோதான் இது இப்போ புரியுதா அப்புறம் புரியுமா இப்போவே புரியறதா இல்லை நீங்கள் இப்போ தான் சொல்லியிருக்கீங்க இன்னும் ரெண்டு நாள் கழித்து நல்லா புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா என்ன சொன்னீங்க அதுதான் நீங்கள் சொல்கிறபோது புரிகிற மாதிரி தானே சொல்கிறீங்க அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆஹா அறிவாகவே நான் இருக்கிறேன் ஐ இல்யூ மின் மை இக்னரன்ஸ் எப்படி பாருங்கள் ஐ ப்யூர் கான்ஷியஸ்னஸ் இல்யூ மின் மை இக்னரன்ஸ் என்னை அறிந்து என்னை அறியவில்லை என்கிறேனா என்னை அறியாமல் என்னை அறியவில்லை என்கிறேனா இன்றைக்கி இப்படி இருக்கும் தீர்மானம் பண்ணிக்கோங்கோ உங்களுக்கு இன்றைக்கி என்ன திசைன்னு தெரியாதுன்னு ஆகையினால ஆமாம் இப்படி சொல்ல போகிறேன் இன்றைக்கி தீர்மானம் பண்ணிக்கோங்கோ இன்றைக்கி ராசி பலனை வேணால் போய் பாருங்கோ ஆக இங்கே பாருங்கள் நல்ல விஷயம் சொல்கிறேன் நல்லது நான் என்பது தெரியாத விஷயம் நான் என்பது தெரியாத விஷயமா தெரிந்த விஷயமா யாரும் சொல்ல முடியாது என்ன எனக்கு தெரியலைங்க அப்படின்னா எனக்கும் உன்னை என்னன்னு தெரியலைங்க அப்படி சொல்லணும் அதாவது நான் என்னை அறியவில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது நான் இருக்கிறேன்கிறது எனக்கு தெரிகிறது நமக்கு குழப்பம் தெரியுமா நான் என்னவா இருக்கேங்கிறது தான் தெரியலை என்னவாக இருக்கேன் உண்மையிலேயே நான் குழந்தையா இளைஞனா முதியவனா அல்லது நான் இறக்கப் போகிறவனா இருக்கப் போகிறவனா அங்கே தான் குழப்பமே இருக்குது அதாவது நான்கிறதுல சந்தேகம் நான் இருக்கிறேன் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது நான் இருக்கிறேங்கிறத பற்றி நான் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் இருக்கிறேன்ங்கிறது எனக்கு நன்றாகவே எனக்கு தெரிகிறது நான் என்னவாக இருக்கிறேங்கிறது தான் எனக்கு புரிய மாட்டேங்கிறது கணவரை பார்க்குற போது ஒரு மாதிரி இருக்கேன் மனைவியை பார்க்குற போது ஒரு மாதிரி இருக்கேன் சாமியாரை பார்க்குற போது ஒரு மாதிரி இருக்கேன் உலகத்தில் விவகாரம் பண்ணுறபோது ஒரு ஒரு மாதிரி இருக்கேன் நான் ஆனால் நான் உண்மையிலேயே நான் என்னவா இருக்க சாஸ்திரம் அதைத்தான் சொல்லிக் கொடுக்குறது நீ இருக்கிறாய்ங்கிறதுல சந்தேகம் நீ உடலாக இல்லை நீ உள்ளமாக இல்லை நீ உயிராக இருக்கிறாய் இது முதல் பாடம் அப்புறம் மூ பாடம் நீ உணர்வாக இருக்கிறாய் அவ்வளோதான்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 ஆனால் இதை படிக்கிறதுக்கு இந்த மனுஷென்மா முழுவதும் உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சிக்கிண்டு வாழ வேண்டியதான் இதை புரிஞ்சுனா என்னை பற்றி எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறபடி நான் வாழ்வேன் நான் என்ன எப்படி என்ன நான் நினைக்கிறேனோ அப்படி நான் என்னை வா நடத்துவேன் ஆனால் அதே சமயம் மற்றவங்களுக்கு இந்த ஜானம் இல்லைன்னா அவங்கள மாதிரி அஜ்ஞானியாகவே நான் நடந்து வாழ்ந்தாகணும் அக்ஞானி மாதிரி நடிக்கணும் ஞானி மாதிரி நடிக்க முடியாது நடிக்கக்கூடாது ஞானி மாதிரி நடிக்க முடியாது அக்ஞானி மாதிரி நடிக்க வேண்டி இருக்கும் ஏன்னா அக்ஞானியோட விவகாரம் பண்ணுறபோது அக்ஞானி மாதிரி விவகாரம் பண்ணணும் ஏன்னா அவன்கிட்ட போய் நான் ஞானின்னு சொன்னால் அவனுக்கு என்ன புரியும் புரியாது அவனுக்கு புரியலேங்கிறத கவலைப்பட்டால் நான் அக்ஞானி தான்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 அந்த அறியாமையை அறிவை வழங்குவதன் மூலம் நீக்கி விடுவோமே ஆனால் அந்த ஆத்மா தன்னைத்தானே விளக்கி கொண்டிருப்பது அது விளங்கி கொள்ளப்படும் அதுதான் ரெண்டாவது வரியில் சொல்லியிருக்கு ஆத்மாகி ஸ்வயம் பிரகாசத்தே ஆத்மா ஸ்வயம் பிரகாசத்தே ஸ்வயம்னா என்ன தானே ஒளிர்கிறது எல்லாவற்றையும் ஒளிர்வித்து கொண்டு ஒளிர்கிறது அதுக்கு உதாரணம் சொன்னார் மேக அபாயே அம்சுமான் இவ மேகம் நீங்கியவுடன் சூரியன் விளங்குவது போல அப்படியே எப்ப என்ன மேகம் இசிக்கோல் மேகம் நீங்கியவுடன் மேகம் இசிக்கோல் அம்சுமான் ஈஸ் ஈக்குவல் ஆத்மா அம்சுமான் ஈஸ் ஈக்குவல் ஆத்மா மேகம் நீங்கியவுடன் சூரியன் விளங்குவது போல அறியாமை நீங்கியவுடன் அறிவு வடிவமாகிய நான் தானே விளங்குகிறேன் இங்கே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறார் ஆசிரியர் ஒன்று நமக்கு ஒன்று புதுசாக அறிவை கொடுக்கலை புதுசாக ஒன்று அறிவு கொடுக்கலை நம்ம என்ன நினச்சுன்ருக்கோம் நம்மளை யாருன்னு தெரியலன்னு நினச்சின்னு இருக்கோம் நம்மை தெரியாமல் இல்லை நம்மை என்னன்னு தெரியலை நான் இருக்கிறேனா இல்லையாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை நான் இருக்கிறேன் நான் என்னவாக இருக்கிறேனுங்கிறது தான் எனக்கு தெரியலை ஆனால் நான் அது ஆனால் என்ன சொல்கிறோன்னா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 நான் இருக்கிறேங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆஹ் சாஸ்திரத்துக்கு விஷயம் அகம் இல்லை சாஸ்திரத்துக்கு விஷயம் நான்கிறது இல்லை சாஸ்திரத்துக்கு விஷயம் நான் என்னவாக இருக்கிறேன் என்பது தான் இது நீங்கள் கவனமாக பார்த்தா தான் புரியும் ஆஹ் ஆத்மா ஸ்வயம் பிரகாஷகா அனர்த்தம் அஜான பிரகாஷகா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 இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிம்பிளாக சொல்கிறேன் நகையில் நகைக்கு தங்கம் ஆத்மா புரியுறதா நகைக்கு தங்கம் ஆத்மா அலைக்கு தண்ணீர் ஆத்மா எது சப்ஸ்டான்ஸோ அதுக்கு பேர் ஆத்மான்னு பேர் இப்போ நான்ங்கிறது ஆத்மானால் நான் அர்த்தம் இந்த இடத்துல சப்ஸ்டான்ஸுங்கிறது யார் நான் தான் இந்த உடம்பு பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுக்கு சப்ஸ்டான்ஸ் யார் நான் தான் அந்த நான் என்னவாக இருக்கேன் அதுதான் தெரியலை அதைத்தான் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் நீ உயிருங்கிற பாடம் கர்ம காண்டத்தில் நீ உணர்வுங்கிற பாடம் ஞான காண்டத்தில் உயிர்ங்கிற பாடம் தேவை ஏன்னா சமூகத்துக்கு நன்மையை சொல்லணும் பண்ணணும்னா உயிர்ங்கிற அறிவு தேவை ஆனால் முக்திக்கு உணர்வுங்கிற அறிவு தேவை ஆத்மாகி ஸ்வயம் பிரகாஷத்தை ஆத்மா சுவயமாக பிரகாசிக்கிறது தன்னைத்தானே விளக்கிக் கொள்கிறது சூரியனை போல மேகத்தை பிரகாசப்படுத்திக்கொண்டு மேகத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது போல இருப்பது சூரியன் மேகத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டு மேகத்தால் மறைக்கப்பட்டிருப்பது போல சூரியன் நல்லா புரிஞ்சுக்கோங்க மேகத்தையும் பிரகாச ஒளிர்வித்துக்கொண்டு மேகத்தால் மறைக்கப்பட்டிருப்பது போல இருப்பது சூரியன் அதை போன்று அறியாமையையும் பிரகாசப்படுத்தி கொண்டு அறியாமையால் மறைக்கப்பட்டிருப்பது போல் இருப்பது ஆத்மா ஆத்மான நான் சொல்லணும் அறியாமையை ஒளிர்விக்கின்ற நான் அறியாமையால் மறைக்கப்பட்டவன் போல காணப்படுகிறேன் என்பதே இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் அறியாமையை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற நான் அறியாமையால் மறைக்கப்பட்டவன் போல தோன்றுகிறேன் என்பதே இந்த ஸ்லோகத்தினுடைய பரமசாரம் சரி இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறார் பாருங்கள் படிக்கலாம்